திருமுகம் 37 ஏழு திருநாவலூர் இருபத்தி ஆறு ஐந்து ஆயிரத்து சிவமயம் கல்வி கேள்விகளாலும் அன்பு அறிவு ஒழுக்கங்களாலும் சிறந்த தங்கட்கு திருவருள் வளர்த்தால் திர்காயுலும் சகல சம்பத்தும் மேன்மேல் உண்டாக தங்கள் சுபசரித விபவங்களை அடிக்கடி கேட்டு மகிழ விருப்பம் உள்ளவனாக இருக்கின்றேன் தாங்கள் அனுப்புவித்த பங்கியில் தாங்கள் கடிதத்தில் குறித்தபடி இருக்க கண்டு களிப்பொடு பெற்று தாங்கள் அனுப்புவித்த பங்கி வந்த தினத்தில்தானே எனக்கு ஊர்ப்புறங்களில் போக அவசியமான பிரயாண நேரிட்டபடியால் உடனே பங்கி வந்த செய்தியை தங்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு கூடாமையாயிற்று இந்த கடிதமும் கொள்ளிடத்தின் வடகரையில் திருநாவலூரில் இருந்து எழுதினேன் என்னுடன் சுமார் இருபது பெயர்கள் வந்திருக்கின்றார்கள் மற்றவர்கள் சாலையில் இருக்கின்றார்கள் நான் சாலைக்கு வந்தவுடன் மற்ற சங்கதிகளை தபாலில் தெரிவிக்கின்றேன் தாங்கள் சாக்கிரதியோடு தேகத்தை பக்குவமாக பாராட்டி கொண்டு சிவசிந்தையோடு இருக்க தங்களுக்கும் நமக்கும் அன்பராகிய செல்வராய முதலியார் அவர்களுக்கும் இங்கனம் தெரிவிக்க வேண்டும் வாழ்க வாழ்க வாழ்க நான் சுமார் பத்து தினத்தில் தருமச்சாலைக்கு வந்து சேர்வேன் இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் விபவ வருடம் வைகாசி மாதம் பதினைந்து இஃது சென்னப்பட்டணம் ஏழு கிணற்றுக்கு அடுத்த வீராசாமி பிள்ளை வீதியில் முப்பத்தி எட்டாவது கதவிளக்கமுள்ள வீட்டில் மகாராஜராஜ ஸ்ரீ ரத்தின முதலியார் அவர்கள் திவ்ய சமூகத்திற்கு